கூறு மூவரும் சென்று நாங்கள் உட்கார்ந்ததும் அதிக நன்மைகளை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் நபிஹிசல்ல அவர்களை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் அவர்களிடம் ஹதீஸ் கேட்டுள்ளீர்கள் அவர்களுடன் சேர்ந்து போர் புரிந்துள்ளீர்கள் அவர்கள் பின்று தொழுதுள்ளீர்கள் இப்படி நிறைய நன்மைகளை பெற்றுள்ளீர்கள் நபி அணை அவர்களிடமிருந்து நீங்கள் கேட்டதை எங்களுக்கும் கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு ஜைதி அவர்கள் என் சகோதரர் மகனே அல்லாஹுவின் மீது சத்தியமாக என் வயது அதிகமாகிவிட்டது என் காலமும் கழிந்து விட்டது நபி அலை அவர்களிடமிருந்து நான் மனதம் செய்தவற்றில் உங்களிடம் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் எதை உங்களுக்கு கூறவில்லையோ அதை என்னிடம் கேட்டு எனக்கு சிரமம் தந்து விடாதீர்கள் என்று கூறிவிட்டு பின்வரும் செய்தியை கூறினார்கள் மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையே உள்ள கும்ம ஊ என்ற தண்ணீர் துறையில் ஒரு நாள் எங்களிடையே நபிசல்லு அலிஹிவசம் அவர்கள் நினைவூட்டின மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள் நானும் ஒரு மனிதனே என் இறைவனின் தூதர் அதாவது வானவர் என் உயிரை கைப்பற்ற என்னிடம் வருவதற்கும் நான் பதில் கூறுவதற்கும் காலம் நெருங்கிவிட்டது உங்களிடம் இரண்டு முக்கியமானவற்றை விட்டு செல்கிறேன் அவ்விரண்டில் முதலாவது அல்லாஹுவின் வேதமாகும் அதில் நேர் வழியும் பேரொழியும் உண்டு அல்லாக நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் உறுதியாக இருங்கள் என்று கூறி அல்லாகவின் வேதத்தை புகழ்ந்து அதில் ஆர்வப்படுத்தினார்கள் பின்பு அடுத்து என் குடும்பத்தாராகும் என் குடும்பத்தார் விஷயமாக அல்லாஹவை உங்களிடம் நினைவூட்டுகிறேன் ார்கள் அவர்களின் குடும்பத்தார்கள் யார் அவர்களின் குடும்பத்தாரில் அவர்களின் மனைவியர் இல்லையா என்று கேட்டார் அதற்கு ஜெயித் ரதியுல்லாஹூங் அவர்கள் அவர்களின் மனைவியரும் அவர்களின் குடும்பத்தார்கள்தான் எனினும் அவர்களுக்கு பின் தர்ம பொருட்கள் தடை செய்யப்பட்டவர்களும் அவர்களின் குடும்பத்தார்தான் என்று கூறினார்கள் அவர்கள் யார் என ஹுசைன் கேட்டார் அதற்கு ரதி அவர்கள் அவர்கள் அலி ரதி அவர்களின் குடும்பத்தார் மற்றும் அகில் ரதி அவர்களின் குடும்பத்தார் ஜாஃபர் ரதி அவர்களின் குடும்பத்தார் அப்பாஸ் ரதி அவர்களின் குடும்பத்தார் ஆகியோர் என கூறினார்கள் இவர்கள் அனைவருமே தர்ம பொருட்கள் வாங்க தடை செய்யப்பட்டவர்களா என்று ஹுசைன் கேட்டார் ஆம் என்று செய்துள்ளதில் தான் கூறினார்கள் அதன் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடையே முக்கியமான இரண்டை விட்டு செல்கிறேன் அவ்விரண்டில் ஒன்று அல்லாஹுவின் வேதமாகும் அது அல்லாஹுவின் கயிறாகும் அதை ஒருவர் பற்றி கொண்டால் அவர் நேர்வழியில் உள்ளார் ஒருவர் அதை விட்டுவிட்டால் அவர் வழிகேட்டில் உள்ளார்